அவர்கள் வேட்டி சட்டை தலைபாகை ஏதாவது ஒன்றை பெருமைக்காக ஒருவர் பூமியில் படும்படியாக நடந்தால் அவரை மறுமை நாளில் அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று நபிஹும் அவர்கள் கூறினார்கள் நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டின் கீழ் இருநூற்றி எட்டு